வணக்கம் நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மயிலாடுதுறை காயத்ரி நேற்று கேட்கப்பட்ட நற்றினையின் பொது அறிவு குவியலுக்கான விடைகள் ஒன்று ஒரியன் விண்கலம் எதனுடன் தொடர்புடையது நாசா இரண்டு ப்ளூ பிளாக் சான்றிதழ் பெற்ற கடற்கரை எந்த மாநிலங்களில் உள்ளது குஜராத் மற்றும் ஒடிசா மூன்று இந்தியாவின் மிக பெரிய நீர்மின் சக்தி நிலையம் பக்ரா நங்கள் இன்றைய பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று தேசிய தொலை மையம் அமைந்துள்ள இடம் எது இரண்டு இருபதாவது கால்நடை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்பட்டது 3. கியார் புயலில் உள்ள கியார் என்ற வார்த்தை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது நன்றி மீண்டும் சந்திப்போம் நேர்களில்